அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு உள்ளத்தால் உள்ள கள்ளத்தால் கல்வேமனல் உள்ளத்தால் உள்ளலும் தீதே உள்ளத்தால்னா மனசால உள்ளலும் எண்ணுவதும் தீதே அழுத்தமா சொல்லுகிறார் தீயார் குணங்கள் உரைப்பதும் தீதே அப்படின்னு சொல்ற மாதிரி ம் போட்டு சொல்றார் நிச்சயமா துன்பத்தை கொடுத்தே தீரும் பாவத்தை உண்டு பண்ணி அந்த பாவமானது துன்பத்தின் மூலம்தான் கழியும் நாம் அனுபவிக்கிற துன்பத்தின் மூலமாகத்தான் பாவம் கழியும் ஆகவே மனசில் நினைக்கிறது கூட பெரிய கெடுதலை உண்டு பண்ணிவிடும் எப்பொழுது பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மெனல் பொருளை பிறருடைய பொருளை எப்படியாவது கள்ளத்தால்னா அவனுக்கு தெரியாம அவனுக்கு வஞ்சனை பண்ணி அதை எப்படியாவது எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறது பாரி பிறன் பொருளை கள்ளத்தால் கழுவமெனல் உள்ளத்தால் உள்ளலும் தீதே இந்த உள்ளல் என்னங்கிறது சொல்றார் மனசுனால நினைக்கிறதுண்ணா என்னத்த நினைக்கிறதுண்ணா எப்படியாவது இவருடைய பொருளை அவருக்கு தெரியாம எடுத்துக்கொண்டு விட வேண்டும் அப்படின்னு நினைக்கிற குணம் வந்து அந்த எண்ணுகின்ற எண்ணமே கெடுதலை உண்டு பண்ணும் எல்லோருக்கும் வருங்கால தலைமுறைக்கு கூட கெடுதலை உண்டு பண்ணிடும் ஏன்னா நம்முடைய குணங்கள் எல்லாம் சமூகத்தை தாக்கும் நல்ல குணங்களும் சமூகத்தை தாக்கும் தீய குணங்களும் சமூகத்தை தாக்கும் குடும்பத்தை தாக்கும் இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது ஒரு மனிதனுடைய செயல்களை எப்படி பாதிக்கும் கேட்டா அவன் தனி மனிதனா இல்லை அவன் சமூகத்தோட சேர்ந்து தான் இருக்கிறான் ஆகவே சமூகத்துக்கு அது பாதிப்பை உண்டு பண்ணும் ஒருவர் தனியாக புகை பிடிக்கிறாருன்னு வச்சுப்போம் அவருக்கு மாத்திரமா அது கெடுதலை உண்டு பண்ணுகிறது அந்த புகை எங்கு பிடிக்கிறாரோ அவங்க சுற்றி இருக்கிற மக்களுக்கும் அது பாதிப்பை உண்டு பண்ணுகிறது பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆகவே தீய எண்ணங்கள் சமூகத்துக்கே கெடுதலை உண்டு பண்ணும் அதே மாதிரி நல்ல எண்ணங்கள் சமூகத்துக்கு கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாட்டாலும் அது பெரிய அளவில் நன்மை செய்யுங்கிறதுல சந்தேகம் இந்த காலத்தில் இதெல்லாம் பெரியோர்களெல்லாம் உலகியல் அறிவை சொல்லக்கூடியவர்களெல்லாம் கூட இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டத்திலே நாம் வந்து கொண்டு ஆகவே இந்த ரெண்டு பாட்டு இந்த முதல் குரல் இந்த ரெண்டாவது குரல் களவு என்றால் என்ன அது கட்டாயம் நீக்கப்பட வேண்டியது அப்படிங்கிறத திருவள்ளுவர் நமக்கு உணர்த்தி அருளியிருக்கிறார் மனசினால மற்றவர்களுடைய பொருளை நாம் கவர்ந்து அனுபவிக்கணும்னு நினைக்கிறதே தீது அப்படின்னு சொன்னா வாயால பிறருடைய பொருளை தன்னுடையதாக கருதி பேசினா அதை கொடியது அப்படிங்கிற கருத்தும் இங்கே உபதேசிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே மனசுலையும் அந்த எண்ணம் வரக்கூடாது பாய திறந்து அதை சொல்லவும் கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அதை வந்து கொஞ்சம் தேற்றேகாரம் கொடுத்து உள்ளாலும் தீதே அப்படின்னு உம்மை சொல்லி உள்ளலும் அந்த இம் இருக்கே அந்த உம்மை தொகை அப்படின்னு சொல்றது உண்டு அந்த உம்மைங்க கொடுத்து தீதேங்கிற தேற்றேகாரமும் கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் குறிப்பாக இது துறவரை எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு நம்ம பார்த்தோம் நல்ல நினைவுகள் எண்ணங்கள் தோன்ற வேண்டிய துறவியினுடைய உள்ளத்தில் தீமையை தரக்கூடிய களவு எண்ணங்கள் தோன்றக்கூடாது அதனால தான் உள்ளத்தால் உள்ளலும் அப்படின்னு அழுத்தமாக சொன்னார் வழுக்கியும் வாயார் சொல்லல் கூடாதும்பர் மறந்து போய் கூட கவனக்குறைவா தப்பான வார்த்தையை சொல்லிடக்கூடாது ஆகவே நினைவே எண்ணமே ரொம்ப கெடுதலை உண்டு பண்ணும்னா பேசுறதுனால உண்டாகிற கெடுதலை பற்றி சொல்ல தேவையில்லை உடம்புக்குள்ளே இருந்து எண்ணக்கூடிய சக்தியை உடையதைத்தான் உள்ளம்னு சொல்கிறோம் அது கண்ணுக்கு தெரியாது மனசை யாரும் கண்ணால் பார்க்க முடியாது ஆனால் மனசில் இருக்கிற எண்ணங்களை வச்சு மனசுன்னு ஒன்று இருக்குங்கிறதை யாரும் மறுக்க முடியாது ஒரு நீதி நூல் சொல்லுகிறது ஏதிலார் பொருள் நோக்கி இச்சை உரல் கவர்ந்ததொப்பாம் அதாவது பிறருடைய பொருளை விரும்பினா நினச்சாலே திருடினத்துக்கு சமானமா எழில் மின்னாரை காதலாய் நோக்குதலே கலந்ததொப்பாம் அழகிய பெண்களை தவறான எண்ணத்தோட பார்த்தாலே அவர்களோட சேர்ந்ததற்கு சமானம் பிறர் கேட்டை கருதல் அன்னார் வேதையுற கொன்றதொப்பாம் இன்னொருவர் கெட்டுப்போகணும் அப்படின்னு நினைச்சாலே அவர்களை கொன்றதுக்கு சமானமா ஆகவே இத பயனில்லாத எண்ணங்கள் இது பயனின்றி மேவும் பாவம் ஆதலின் ஐம்பொறி வழியே மனம் செல்லாது அடக்குவார் அறிவுளாரே இப்படி பயனும் கிடைக்காது பாவமும் வந்துவிடும் ஆகவே இந்த மனம் இந்திரியங்கள் வழியாக இந்த மனம் பொறிகளின் வழியே செல்லாமல் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார்கள் அறிவுள்ளவர்கள் என்று சொல்லி இருக்கிறது தீய வழிகளில் மனசை செலுத்தாம கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறவர்களைத்தான் மகான்கள்னு சொல்கிறோம் அஹ மனசுனால நினைச்சா கூட தீமையினுடைய பயன் வந்துவிடும் என்று சுக்கரநீதி உபதேசித்திருக்கிறது மனசுனால கூட மற்றவர்களுடைய பொருளை அடையறதுக்கு ஆசைப்படாமல் இருக்கிறதுக்கு பேரு திருடாமல் இருப்பது கள்ளாமை என்பது பதவுரையை படிக்கலாம் பிறன் பொருளை பிறருடைய பொருளை கள்ளத்தால் அவருக்கு தெரியாமல் கல்வேம் கவர வேண்டும் எனல் என்று உள்ளத்தால் மனதில் உள்ளலும் நினைப்பதும் கூட தீதே பெருங்கேட்டை உண்டு பண்ணிவிடும் பிறரது பொருளை அவருக்கு தெரியாமல் கவர வேண்டும் என்று மனதில் நினைப்பதும் கூட பெருங்கேட்டை உண்டு பண்ணிவிடும் உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்